அப்படி எல்லாம் ஒருத்த கொடுத்து அப்படி பேசிட்டாங்க அதனால எனக்கு அவரே என்றும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் சுவாமி எனக்கு நமக்கு செய்யறதெல்லாம் எதேன்னு செய்தா அடியோர்களுக்கு செய்யுங்க ஆண்டவனுக்கு செய்யுங்க அதான் அடியனுக்கு செஞ்ச என்று சொல்ல அந்த அரசை தலைவனோடும் கூட இந்த பாண்டி மன்னன் நீண்டாண்டுகள் நிலைமை செய்ய நீடு என்று முடிச்சதுல அவருக்கு வந்து அந்த முத்திப்பேர் கொடுத்தான் வரும் இந்த இடத்துல நிலைமை செய்டுபாடுமாறு செய்தார் என்று இப்படி மெய்காட்டிட்ட படலத்தை நம்ம அழகாக பரஞ்சோதி மனிவர் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்